அதுவைத்திரணம் முப்பத்தொம்பதாவது காரித்த தப்பர்ஷயோ யோகிநோய் ஹிய அஃபி மனசோய மனசோ நமபயம் சர்வோினோயா கௌடபாச்சாரிய அஜாதி அத்வைத பிரம்ம உபதேசத்தை நிறைவு செய்த சொல்லப்போனால் முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரையிலுமே அது சென்றதாக நாம் எடுத்து கொள்ளலாம் முப்பதாவது ஸ்லோகம் வரையிலும் அவர் சொன்னதாகவும் அதற்கு பிறகு நிதித்தியாசனத்தை சொல்வதாக நான் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சில கருத்துக்களை மீண்டும் மீண்டும் ஆராய்ச்சி செய்யும் பொழுது பார்த்தா ஒரு விஷயம் தெரிகிறது ரெண்டாவது ஸ்லோகத்தில் பிரதிக இங்கே முப்பத்தெட்டாவது ஸ்லோகத்தில் அஜாதி சமதாங்கதம் என்று நிறைவு செய்யப்படுவதாக தெரிகிறது ஆனால் நம்ம சொன்னதில் ஒன்றும் தப்பு இல்லை சிந்தித்ததில் ஒன்றும் தவறு கிடையாது முப்பத்தி ஒன்றாவது இருந்து முப்பத்தி ஸ்லோகம் வரையிலும் நாம் பார்த்த கருத்துக்கள் நிதித்தியாசன பரமாகத்தான் இருக்குது ஆனால் அது அமனிபாவகாங்கிற ஒரு விஷயத்தை அவர் உபதேசம் பண்ணியிருக்கார் இன்னொரு டாபிக் மாற போறது தான் இதுவரை அமனிபாவத்துக்கு தான் இன்னொரு என்று கௌடபாதாச்சாரிய ஒரு பெயர் கொடுக்கிறார் அதாவது மனசோட ஒட்டாம இருக்கிற யோகம் அப்படின்னு சொல்ற இந்த மனச சத்தியம்னு நினைக்காத ஒரு ஞான நிஷ்டை நம்ம எவ்வளவு பேசினாலும் அது வந்து மித்யாத்துக்குள் மித்யா பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கு என்ன உபதேசம் என்ன விஷயம் பேசினாலும் ஆனால் மித்யா அதீதமான வஸ்துவை பற்றி மித்யாவுக்குள்ளேயே பேசின்னு எல்லாம் பண்ணி கொண்டிருக்கோம் ஏன்னா இந்த சம்சாரம் மித்யாவா இருக்கு அதுக்கான சொல்யூஷன் அதுக்குள்ளேயே தான் சிந்திக்க வேண்டியிருக்கு அந்த சம்சாரம் மித்யானே அதுக்குள்ளேயே சிந்திக்க வேண்டியிருக்கு பிரம்மைவ சத்தியம் ஜெகன்மித்யான்னு சிந்தனை பண்ணுறது எந்த அவஸ்தையில் அத்வைதாவஸ்திலா துவைதாவஸ்திலா கிளீன் துவைதாவஸ்தைதாவஸ்தில்தான் பிரம்மசத்தியம் ஜெகன்மித்யா ஜீவோ பிரம்மைங்கிறத வகாரத்தில் தான் சிந்தனை பண்றோம் அந்த துவைத்த விவகாரத்தில் நாம சிந்திக்கிற அந்த சிந்தனையானது இந்த துவைத்தம் நம்மை தாக்காமல் இருக்கும்படி செய்து விடுகிறது இந்த துவைத்த விவகாரங்கள் எதுவும் நம்மை தாக்காமல் செய்து விடுகிறது இதை புரிஞ்சுக்கணும் கனவுல உண்டாகிற பசிக்கு கனவுலே தான் சமைச்சு சாப்பிடணும் அது மாதிரி திருஷ்டாந்தமாக சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரங்கள்ல ஆ கனவுல வர்ற பிரச்சனைக்கு சொல்யூஷன் நனவில தேட முடியாது கனவுல இருக்கிற பிரச்சனைக்கு கனவுல தான் சொல்யூஷன் நனவில் இருக்கிற பிரச்சனைக்கு நனவில் தான் சொல்யூஷன் அந்த சொல்யூஷன் நனவை கடந்ததான ஒரு வஸ்துவை பற்றிய ஞானமாகிய சொல்யூஷன் விழிப்பு கனவு உறக்கம் இவைகளை கடந்த இவைகளை வியாபித்திருக்கின்ற இவைகளுக்கு அருள் புரிகின்ற ஒரு பரமாத்த தத்துவத்தை பற்றிய ஞானத்தின் மூலம் அதுக்கு சொல்யூஷன் தேடும் இதுதான் இங்க நடந்து கொண்டு இருக்கு இது வந்து நிறைய பேருக்கு இந்த சொல்யூஷன் துவைத்தத்துக்குள்ளேயே துவைத்தோடு இருக்கிற சொல்யூஷன் நல்லா இருக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கு ஆனா துவைத்த மதிக்காத ஒரு சொல்யூஷன் நீங்க சொல்றத எங்களால் ஜீரணிக்கவே முடியல இருக்கு வரும் துவைத்தத்துக்குள்ளேயே இருந்துண்டு துவைதத்தை தர்மமாகவும் நடத்தணுங்கிறீங்க அந்த தர்மமாக நடத்துறதுக்கு இடையில அந்த துவைத்த நீங்க மதிக்கவும் கூடாது அதை பொருட்படுத்தக்கூடாது என்றும் சொல்லுகிறீர்கள் இது நாம துர்தர்ஷா சர்வயோகிபி கேஷாம் நம்ம போட்டுக்கணும் அதிகாரிணா ஹீன மத்தியமிகார மந்த மத்தியம அதிகாரி நாம் துவைத்தில சொல்யூஷன் துவைத்தத்தை வச்சுட்டே பண்ணிக்க வேண்டிதான் ஆனால் ஒன்று அவனும் இதுக்கு தான் வந்தான ஒரு நாளைக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் சரி இந்த உத்தம அதிகாரியாக மாறி தான் சொல்யூஷன் அதனால தான் வந்து நிஷ்காம தர்மானுஷ்டானம் சகுண பிரம்ம உபாசனா சத்குரு விஸ்வரூப தியானம் நிறைய பேருக்கு அதுவே போறோம்னு கூட ஆயிடுறது அதனால தான் இது என்னத்துக்கு சுவாமி இவ்வளவு சிரமப்பட்டு இந்த மாண்பு சிரவணம் பண்ணணுமா என்னத்துக்கு இந்த ஸ்லோகங்கள்லாம் படித்து இன்னும் சம்ஸ்கிருதம் புரிய மாட்டேங்கிறது இந்த பத பதார்த்தங்கள்லாம் புரியலை இந்த சாயங்காலம் திருக்குறள் க்ளாஸையே கண்டினியூ பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும் நாலு வேலைக்கும் இது ஒரு பெரிய வடா பேஜாராக இருக்குது சொல்லணும் படா இருக்குது அப்படின்ல்லாம் ஒரு தத்துவபோதம் படித்து மற்ற தத்துவபோதம் படித்து விவேக சூடாமணி படித்து ஆத்மபோதம் படித்து கொஞ்சம் உபனிஷத்துக்கள்லாம் படித்து பரீட்சை லோக்கான் மந்திரமெல்லாம் கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் இதுக்கு வந்தால் ஓகே நம்ம தான் பரவாயில்லேன்னு ஓப்பன் டு ஆல்றோம் சொல்லவும் சொல்கிறோம் இது ரொம்ப ஹெவியாக இருக்கும்னு சொல்கிறோம் சரி பரவாயில்ல ஹெவியாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்டால் புண்ணியமாவது கிடைக்கும் ஞானம் வர்றதோ இல்லை புண்ணியம் கிடைக்கும் போகிற அதுக்கு காலையில் மற்ற ரொட்டீன் எல்லாம் நல்லா இருக்குது அதெல்லாம் அந்த ரொட்டீனுக்காக சரி இது புரியாட்டாலும் பரவாயில்ல இந்த ரொட்டீனையும் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படியே இருக்கலாமே அப்படியும் இருக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மற்ற அதர் ரொட்டீன் நல்லா இருக்குது இந்த எக்ஸப்ட் இந்த மூணு மணி நேரத்தை தவிர ஆகினாலும் இது புரியாட்டாலும் பரவாயில்லை என்ன பண்ணுறது அதுக்காக அது மாத்திரம் இல்லை ஒரு கிளாஸ் நமக்குன்னு ஒன்று இருக்குது திருக்குறள் இப்போ அஞ்சு ஸ்லோகம் முடிஞ்சிருக்கு அஞ்சு பாட்டு அஞ்சு குரல் பா முடிஞ்சிருக்கு எல்லாம் தோ நல்ல துர்தரிஷகா சர்வயோகிபிகி அதனால் அவர்களுக்கு என்னென்னா இந்த அத்வைத்தம்னாலே பயமாக இருக்கு தெரிஞ்சா தானே அதை பற்றி கேள்விப்படுறது எல்லா சர்வோபர்தா பிரபஞ்சோபசமஹ எல்லாத்தையும் நீக்கிடுவோம் நீக்கிடுவோம்னா நீக்கிடுறேங்கிறியப்பா ஏன்னா உன்னையே நீக்கிற போது கடவுளை நீக்கிறது என்ன தெரியும் நீ உன்னை நீக்கினா கடவுள நீக்கணும் அப்படியெல்லாம் சொல்றதுனால அவர்களுக்கு அபயே பயதரிசின ஆகவே அஸ்மாத்து யோகிகளுக்கு இந்த அபயமானது பயத்தை அளிக்கிறது சரி இப்போ இந்த அடுத்த டாபிக்கு நம்ம இந்த நாற்பதாம் ஸ்லோகத்துக்கு முன்னால் சில விஷயங்களை நான் சொல்ல வேண்டியிருக்கு இப்போ இந்த இதுவரைக்கும் நம்ம அஜாத்திக் ஞானத்தை பற்றி பேசிட்டோம் அம அமனிபாவத்தை பற்றியும் பேசிட்டோம் முக்கியமான ஒரு கேள்வி இந்த வேதாந்த விசாரம் எதை முக்கியமான பயனை கொண்டிருக்கிறது எந்த பலனை முக்கியமாக கொண்டிருக்க இது ஒரு கேள்வி இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் ரெண்டு பலனை முக்கியமாக கொண்டு இருக்கு முக்கியமாக கொண்டுருக்குல்ல ரெண்டு பலனை உடையதாக இருக்குது ஒரு பலன் முக்கியமான பலன் இன்னொரு பலன் அவாந்தர பலன் அப்படின்னு ரெண்டு பலன் சொல்கிறோம் எதுக்கு வேதாந்த விசாரத்துக்கு இந்த ஸ்ரவண மனனத்துக்கு என்ன பிரயோஜனம் வேதாந்த விச்சாரன்னு போட்டு என்ன பிரயோஜனம் நம்ம பார்த்துருக்கோம் சகனா பவது சகன புனக் அது ரெண்டு தான் ரொம்ப முக்கியம் அஸ்மான் பாலயத்து எங்களை ஞான பிரதானேன ஆயோஹோ நௌ அவத்து ஆவையோஹோனப்பிரதானேன ஆவாம் ஆவாம் மறந்து போயிடுது சப்தமே ஞாபகம் வர மாட்டேங்க அகம் ஆவாம் வயம் மாம் நௌ அஸ்மான இப்போ உட்காந்து தான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன் இது வந்து வேற என்னெல்லாமோ ஞாபகம் இருந்ததுனால எல்லாம் எங்கேயோ போயிட்ட மாதிரி இருக்கு அதுவது ஆவையில் கௌரவ படையே உட்ர குல உட்ரு தக்காந்திஷுங்க சன அஸ்ம வய மா மாவியம் அமிரம் மெ ஆவியம் நவு அஸ்மாட் அப்படே சொல்ல வேண்டியே இருக்கலாம். இது சொல்றதுனால நித இல்ல. எதுக்கு சொல்றே ஆவாம் நவ அவது. எங்களுக்கு ஞானத்தை கொடுத்து காகாத்து ভগবানে எங்களுக்கு ஞானத்தோட प्रयोजனத்தை கொடுத்து காகாத்து ভগবানে எதுக்கு ரெண்டு கேக்கணும்? ஞானத்தை கொடுத்து காகாத்து ஞானத்தோட प्रयोजனத்தை கொடுத்து காகாது. இதுக்கெல்லாம் இந்த மனோநிகிரஹாயதத்துக்கு இது இன்ட்ரோடக்ஷன். நான் உச்சம் என்னமோ நான் சம்பந்தம் இல்லாமல் சொல்லலை இப்போ சொல்ல போற விஷயத்துக்கு இதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு உங்களுக்கெல்லாம் படிக்க படிக்க என்ன நாம இதுதான் எங்களுக்கு வேணும்னு கூட சொன்னாலும் சொல்லுவீங்க அப்போ வேதாந்தம் படிக்கிறது முக்கிய பிரம பிரம பிரயோஜனம் என்ன அகம் பிரம்மாஸ்மி அகம் பூர்ணோஸ்மி கதாச்சித் அகம் நித்தியா ஸ்தானு அச்சலா சனாத்தன இதில் நமக்கு பிரயோஜனம் என்ன ஞானம் என்ன ஞானம் சர்வ ஆத்ம ஏகத்துவ ஞானம் அப்படிலாம் சொல்லுவோம் சர்வாத்மக ஜீிரம் எல்லாம் உண்ணுதான் சர்வாத்மேகானம் ஐக்கியம்னாலும் அதுவைதானம் நாலும் எல்லாம் உண்ணுதான் ஏகவிஞான அப்பதாத்த விச்சாரியம் ஒன்றை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிந்ததாகுமோ அந்த ஒன்றை அறிந்து கொள்வதே வேதாந்தத்தினால் கிடைக்கின்ற ஞானம் இதுதான் இந்த ஞானம் தான் மெயின் பிரயோஜனம் வேற எந்த பிரயோஜனமும் முக்கியமான பிரயோஜனம் கிடையாது இந்த பிரயோஜனத்தினுடைய பலன் இது முழுக்க முழுக்க புத்தியில பெறக்கூடிய பிரயோஜனம் புத்தியினால் புத்தியில் கிடைக்கிற ஒரு பிரயோஜனம் புத்திக்கு கிடைக்கிற பிரயோஜனம் இந்த புத்திக்கு அடுத்தபடியாக நம்ம ஒன்று சொல்லிட்டு இருக்கோம் என்னது மனசு மனசு மனசு இந்த மனசுக்கு இது இமோஷனல் சொல்லணும் அது இன்டலெக்சுவல் இன்டலக்சுவலாக புரிஞ்சுடு என்னது அகம் பிரம்மா அஸ்மி மனஹா மித்யா எல்லாம் புரிஞ்சு கொடுத்தோம் அகம் சுத்தம் சைதன்யம் அஸ்மி அப்படி சொல்லி புத்தி புரிஞ்சுட்டு புத்தி அப்படி மித்யான்னு புத்தி புரிஞ்சுன்னு உட்காந்துருக்கு ஆனால் அதோட பிரயோஜனம் இப்போ வந்து ஒரே கிளாஸில் பதினஞ்சு பேர் இருபது பேர் படிக்கிறாங்க பிரம்மச்சாரிகள்னு வச்சுப்போம் ஒரு வார்த்தைக்காக சொல்லிட்டு உங்களெல்லாம் எல்லோரையும் பொதுவாக சேர்த்துக்கிறோம் நீங்களும் இப்போதைக்கு சன்னியாசி பிரம்மச்சாரிகள்னு வச்சுக்கிறோம் இப்போ எல்லோரும் படிக்கிற போது இந்த ஞானம் எல்லாேருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம் ஞானம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கிடைக்கிறதுன்னு வச்சுப்போம் சரி ஞானத்தோட பிரயோஜனம் என்ன ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை சாஸ்திரம் ஜீவன் முக்தின்னு சொல்கிறது இமோஷனல் ஸ்ட்ரென்த் வரணும் மனசில் வந்து என்ன வந்தாலும் ஒன்றும் பாதிக்கக்கூடாது அது எல்லோருக்கும் ஒரே மாதிரி இருக்கா ஞானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரியாக இருந்தாலும் அந்த ஞானத்தோட பிரயோஜனத்தில் ஒரு ஒரு ஒரு மாதிரி சில பேருக்கு இந்த ஞானத்தோட பிரயோஜனம் கிடைச்சிருக்காரு மற்றவங்க சந்தேகம் சில பேர் சொல்றாங்க பாருங்க அவர் எனக்கு தெரிஞ்சு இருபது வருஷமா கிளாஸுக்கு போறார் முந்தி விட மோசமாயிருக்காரே தவிர ஒன்றும் இம்ப்ரூவ் ஆன மாதிரி எனக்கு தெரியல ஆகையினால அவரை வச்சு நான் புரிஞ்சுக்கிட்டேன் வேதாந்தம் படிக்கிறதுனால யாதொரு பிரயோஜனம் இல்லைன்னு நிரூபிக்கிற பிரமாணமா அவர் இருக்காருன்னு இப்படி சொல்றோமா இல்லை வாழ்க்கையில் பார்க்குறோமே எத்தனை வருஷம் ஆனாலும் ஒரு சேஞ்சும் ஆகலப்பா முந்தியை விட மோசமாக போயிருக்கு ஆகினாலும் ஒரு மாற்றத்தையும் காணவேன் இந்த ஞானத்தோட பிரயோஜனத்தையே காணவே எல்லாம் சொல்றார் நல்லா உபனிஷத்துல மனப்பாடம் பண்ணியிருக்கார் உபனிஷத்துக்கெல்லாம் அர்த்தம் சொல்றார் ஆனால் எரிஞ்சறிஞ்சு விழறாரு வருமா இல்லையா எரிஞ்சறிஞ்சு விழறார் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரண மெச்சூரிட்டி கூட இல்லையே அப்படின்னு பாண்டிபுரியன் ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கான் தெரியமோ நம்ம சப்ஜெக்டை பேசுகிறாரே சுவாமி ஆகியனால அப்போ வந்து இவ்வளவெல்லாம் படிச்சிருக்காரு விழுந்து விழுந்து சொல்கிறாரு மாண்டோக்கிய காரிக்கங்கிறாரு எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த ஞானத்தோட பிரயோஜனம் ஜாக்கிரதை இதுவும் கண்டுபிடிக்கிறது கஷ்டம் இதில் நிறைய விஷயம் இருக்குது இந்த ஞானத்தோட பிரயோஜனத்தை நம்ம எல்லாரும் ஒரு சேர ஒரே மாதிரி அனுபவிக்கிறோம்னா ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு சுச்சுவேஷனில் அந்த ஞானம் இருக்கிறதே தெரியாத மாதிரி விவகாரம் பண்ணுகிறார்கள் ஆ ஞான பலம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை இதில் நிறைய காரணங்கள்லாம் இருக்கு அந்தந்த உபாதியினுடைய குணதோஷங்கள் தனியாக இருந்துகிட்டே இருக்கு நம்ம வந்து உபகிதானத்தை பெறோமே தவிர உபாதியில இருக்கிற குணதோஷங்களை எல்லாம் சரி பண்றதுக்கான ஜானத்தை தான் நாம பெறோமே தர தவிர உபாதியில இருக்கக்கூடிய குணதோஷங்களை ஏதாவது தோஷங்களை சரி பண்ற ஜானமா பெறோம் அதுக்கு தனியா வேலை பண்ண வேண்டியிருக்கு ஆனா இந்த ஞானத்துக்கு என்ன பலன் சாஸ்திரத்துல என்னெல்லாம் சொல்லி இருக்கு இதெல்லாம் வரப்போகுது சுகமாத்தியம் புத்திகிராஹியம் வேகியம் தத்வத்த கிருஷ்ணர் நிறைய இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனத்தை அழக வர்ணிச்சிருக்க நிறைய இடங்கள்ல வர்ணிச்சிருக்கிறோம் மனசம் யோகம் சுகமுத்தமம் பிரம்மபூதம கல்மஷம் பல ஸ்லோகங்கள்ல நம்ம பார்த்திருக்கோம் யோக சங்கீதம் எத்தனையோ ஸ்லோகங்கள்லாம் சொல்லலாம் இந்த எல்லா ஸ்லோகங்கள்லயும் நம்ம பார்க்கணும் ஞானத்தினுடைய பிரயோஜனம் சொல்லப்பட்டிருக்கோம் இன்னும் சொல்ல போன என்ன ஒரு ஸ்லோகம் சொல்றாரு கிருஷ்ணர் இன்னும் நிறைய ஸ்லோகங்கள்ல அதாவது இந்த முதல்ல ஒரு மூணு ஸ்லோகம் வரும் ஆறாவது வரும் உத்தரேதாத்மன ஆத்மானத்துக்கு பிறகு ஜிதாத்மன பிரசாந்த பரமாத்மா சமாஹிதீதோ சுகதுமான विज्ञान योगी அப்படிஷியோலி பிரயோஜனத்தைவோ சொல்லி இருக்கு இந்த இது சூழ்நிலைகள்ல சமமா இருக்கான் வஸ்துக்கள்ல சமமா இருக்கான் ஜனங்கள் கிட்ட சமமா இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்ப இந்த ஞானத்தினுடைய பிரயோஜனம் இது இருக்கணும் இப்ப இந்த ஞானத்தோட பிரயோஜனம் நமக்கு தெரியணும் நம்ம மனசுல நமக்கே நிறைய தெரியும் நம்ம மனசுல இருக்கிற இது தெரியும் நம்ம மனசுல ஒன்னு இருந்து வெளியில வேஷம் போட முடியாது என்ன குணங்கள் இருக்குவது பொய்ய இருக்கு சில சமயம் நம்ம குணம் நமக்கே தெரியாம இருக்கலாம் அதுவும் உண்டு காமோ பவதி தத் கிருத்துர் பவதி எத் கிருத்துர் பவதி தத் கர்ம குருத்தே தத்ய எத் கர்ம குரு தேபிசம்பத்திய பிருகதாரண்ய வாக்கியம் சொல்வது நம்ம மனசை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி நம்ம மனசு நல்லதா கெட்டதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வழி சாஸ்திரமே சொல்லுகிறது நம்ம வார்த்தைகளை வச்சு நம்ம மனசனுடைய ஆழத்தை பார்த்துடலாம் நம்ம பேசுகிற வார்த்தைகளை வச்சு நம்ம மனசை கண்டுபிடிக்க முடியும் எல்லாம் லிங்கம் அடையாளம் குழு அப்புறம் நம்ம செயல்களை வச்சு நம்ம மனசை கண்டுபிடிக்க முடியும் நம்முடைய செயல்கள் சொற்கள் இவைகளை வைத்து நம்ம மனம் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை முடியும் சந்தேகம் இல்லையே ஞானம் மாத்திரம் ஞான பலம் ஞான பலம் இருக்கணும் அந்த ஞான பலம் வந்து ஒரே மாதிரி எல்லாருக்கும் இருக்கிறது ஒரே மாதிரி இருக்கலாம் கிடைச்சா போராது அந்த பேசாதீங்க பிரம்மைவ சத்தியம்ங்கிறதெல்லாம் இப்ப வச்சுக்கல இப்ப வந்து நம்ம பிராபலத்தை வியாபகாரிக சத்தியமா எடுத்துட்டு தோடபாதரும் பேச போறார் நம்மளும் பேச போறோம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம வாழ்நாள் முழுவதும் நம்ம படுற பாடெல்லாம் எதுக்கு அது என்னவா இருக்கட்டும் நம்ம வந்து உலகத்துல வந்து எல்லாரும் பேயா பணம் பணத்துக்கு பறக்குறாங்க பணத்துக்கு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அந்த பணத்தினால ஒரு சாந்தி கிடைக்கும்னு தானே பண்ணிட்டு இருக்காங்க பணம் இருந்தால் பொருளை வாங்கலாம் வசதி வாங்கலாம் எதை வேணாலும் வாங்கலாம் ஆளை வாங்கலாம் அந்த நாள் நமக்கு வந்து அவங்கள வச்சு கொண்டு சந்தோஷமாக வாழலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அது முடியலேங்குற அப்புறம் தெரியுது சரி இதனால் முடியாதுன்னு சொல்லி ஆன்மீக வாழ்க்கைக்குள்ளே நுழையரும் இங்கே பஜனை பாடுறோம் தீர்த்த யாத்திரை பண்ணுறோம் தானம் பண்ணுறோம் யஜம் பண்ணுறோம் தானம் பண்ணுறோம் தபஸ் பண்ணுறோம் எல்லா சாதனையும் எதுக்கு சேம் மைண்டை கொயிட் பண்ணுறதுக்கு முதல்ல எந்த மனசை பணத்தை கொடுத்து அமைதிப்படுத்த ஆசைப்பட்டோமோ அதர்மாவது அமைதிப்படுத்த ஆசைப்பட்டோமோ அப்புறம் தர்மமாக சம்பாதிச்சு அமைதிப்படுத்த முயற்சி பண்ணி அதுவும் நடத்தாதுன்னு புரிஞ்சு பூஜை ஜபம் தியானம் யாத்திரை பாடுறது அதுக்கு இது சத்சங்கம் சர்வீஸ் எல்லாம் பண்ணி அதனாலையும் மனசை அமைதிப்படுத்த பார்த்து அதுலேயும் நிறைவு கிடைக்காம அப்புறம் என்ன வேதாந்தம் படிச்சா கிடைக்குமான்னு வந்து நிதித்தியாசனம் பண்ணி அதனாலயும் கிடைக்கலன்னு வச்சு அப்புறம் இன்னும் எதையாவது எடுத்தோம் வேதாந்தம் என்ன சொல்றது சாந்தி நித்யா அப்படி பேசுறது அதனால ஒரு சாந்தி வர வேண்டாமா அடங்க வேண்டாமது இவ்வளவு படிச்சு சுவாமி அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் அதை பத்தி பேச ஆரம்பிக்கிறார் கௌடபாதாச்சாரிய ஒரு மந்த அதிகாரி இருக்கார் அவருக்கு சாத நம்ம முதல்ல முக்கியமா என்னன்னா இது எங்க பிரச்சனை இருக்கு ஒருத்தனுக்கு ஞான கிடைக்கலைன்னு சொன்னா சாதன சதுஷ்டய சம்பத்தியில்தான் தோஷம் இருக்க முடியும் சாதன சதுஷ்டய சம்பத்தி சரியா இருந்தா இப்ப அவர் சொல்ல போறது சாதன சதுஷ்டயத்தில் ஒரு அம்சம்தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி ஒருத்தனுக்கு சரியா இருந்தா ஸ்ரவணத்திலேயே ஞான பலம் யே ஞானம் ஞானஃபலம் உடனே கிடைச்சு சத்தியஃபலத்து உடனே கிடைச்சு கிருஷ்ணர் சொல்றேன் அந்நேத் உபாசத்தை மத்தியும் நிறைய சாஸ்திரத்தை கேட்டே மோஷம் அடைஞ்சுட்டான்ப்பா அப்படிங்களே மிருத்தியும்பராயணா சரி அப்போ இந்த அதிகாரிகிட்ட தோஷம் இருக்கு இது சாதன சதுஷ்டய சம்பத்தியில் ப்ராப்ளம் இருந்தால் சாதன சதுஷ்டய சம்பத்தி ஞாபகம் வச்சு இதுலாம் கன்செஷன் உண்டானு கேட்கக்கூடாது இடஒதுக்கீடு கன்செஷன்லாம் இதெல்லாம் கிடையாது நீ பிராமணனா புறந்தாலும் உனக்கு சாதன சதுஷ்டி இல்லைன்னா ஞானம் வராது நீ வந்து பஞ்சமனாக இருந்தாலும் சரி மிளேச்சனாக இருந்தாலும் சரி உனக்கு விவேக வைராக்கிய சமாதி சட்கத்தி மூச்சு இருந்தா உடனே வேலை செய்யும் ஞானம் ஒண்ணு சந்தேகம் இல்லை ஒண்ணும் சந்தேகம் இல்லை இல்லை இல்லவே இல்லை இது என்ன தெரியறது அப்போ ஒருத்தன் வந்து சாதன சதுஷ்டையை சம்பத்திலாம் கொஞ்சம் வந்துடுறாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ சரி பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துக்குள்ளே வந்துவிட்டார் இவர் ஆனால் வேதாந்தமே புரிய மாட்டேங்குது புரியவே மாட்டேங்குது இவர் வந்து மந்த அதிகாரி ஹீன அதிகாரி மந்த அதிகாரி இவர் சிரவணம் பண்ணிண்டே இருக்கார் இவருக்கு ஞானமே வரமாட்டேங்கிறது ஞானம் வந்தால் தானே ஞான பலம் ஞானமே வரமாட்டேங்குறது அகம்பிரம்மாஸ்தியே புரிய மாட்டேங்குது அப்புறம்லோ ஞானபலம் உத்தம அதிகாரிக்கு எப்படின்னு கேட்டால் சொல்லி கொடுத்த உடனே புரிஞ்சு கொடுத்து ஞானபலமும் புரிஞ்சுடுத்து ரொம்ப அமைதியாக இருக்கார் அவருக்கு காமமோ குரோதமோ லோபமோ மோகமோ மதமோ மாத்தரியமோ ஒன்றுமே இல்லை காமம் இல்லை கோபம் இல்லை மோகமில்லை மதம் இல்லை மாத்சரியம் இல்லை ஒன்றுமே பிரயோஜனம் அது மாத்திரமில்லை சுவாபாவிக்கிற சிங்கராச்சாரியர் அது இயல்பாகிவிட்டது அவனுக்கு காமாதிகள் எல்லாம் இல்லவே இல்லை அது சொல்லி காமாதிகள் வந்தால் கணத்தில் போம்னு சொல்லித் ஆனால் இங்கே என்னன்னா இல்லைங்கிறார் அப்படியே வச்சுங்க கணத்தில் போம் சொன்னதுனால தப்பு இல்லை உத்தம அதிகாரிக்கு இந்த அமனி பாவம் சுவாபமாக ஏன்னா ஞானம் வந்த உடனேயே மனசை மதிக்காமல் இருக்கிற ஸ்வபாவம் வந்துடுறது ஆகையினால அவனுக்கு இந்த துவைத்த பிரபஞ்ச சத்தியம் இல்லை ஸ்பர்ஷம் இல்லை அஸ்பர்ஷ யோகா அவனுக்கு அது ஸ்வபாவா கஷ்டம் ரெண்டும் கேட்டான ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் பாரு இவனுக்கு நடுப்புற ஒரு ஆள் மத்தியமாக இவனுக்கு ஞானம் வந்து கொடுத்து ஆனால் இந்த ஞானத்தோட பலன் கிடைக்க மாட்டேங்குது அதே கோபதாபங்கள் இருக்குது எல்லா சிக்கல்களும் இருக்குது பிரச்சனை இருக்குது தாங்க முடியல ஆனால் அவனுக்கு மனசில் உறுத்திண்டே இருக்கு என்னடா அது இவ்வளவு படிச்சிருக்கோம் இவ்வளவு தெளிவாக புரியறது ஆனாலும் நமக்கு நம்மளுடைய இந்த சுவாவங்கள் மாற மாட்டேங்கிறதே அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு வேலை இருக்கலாம் இருக்கலாமே இருக்குது மஜ்ஜம் அதிகாரி இது வியாபகாரிக திருஷ்டியில பேசுகிறார் ஞாபகம் ஞானி என்ன பண்ணா மனசை கெடுக்கிட்டு போனா என்ன இது இருந்தா என்ன எப்படி இருந்தா நமக்கு என்ன அப்படின்னு அது ஒரு புறப்பொருளாக பொய்யான பொருளாக மதிப்பற்ற பொருளாக உத்தம அதிகாரி கருதுகிறான் அதனால அவன் மனசு அடங்கி இருக்கு ஒன்றும் அதர்ம விவகாரங்கள் அவன்கிட்ட கிடையாது இந்த வாசனா பலம் இல்லவே இல்லை இந்த மத்தியம அதிகாரிக்கு மாத்திரம் இது ஒரு இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கான் அவனுக்கு உலக வேதாந்தம் புரிஞ்சுடுச்சு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லாவே புரியுது சுவாமி ஸ்பஷ்டமாக புரியறது ஆனால் என்னமோ தெரியல மனசில் துக்கம் போகவே இல்லை விழுந்து விழுந்து படித்தது என்ன துக்கம் அப்படி சொன்னாலும் அது ரொம்ப பலமா இருக்கே சுவாமி அதுக்கு என்ன பண்றது அதுக்கு நீ நிதித்தியாசனம் பண்ணித்தான் நிதித்தியாசனம் உத்தம அதிகாரிக்கு நிதித்தியாசனம் தனியாக உட்கார்ந்து பண்ண வேண்டிய அவசியமே அவன் எப்படி வந்து எந்த திசையை பார்த்து உட்கார்ந்துருக்கான் எப்படி உட்கார்ந்துருக்கான் அதெல்லாம் முக்கியம் கிடையாது இப்போ இந்த கிளாஸில் நீங்கள் எல்லோரும் உட்காந்துங்க ஒருத்தர் கீழே உட்காந்துருக்கார் ஒருத்தர் மேலே உட்காந்துருக்கார் ஒருத்தர் தூங்கிகிட்டே இருக்கார் என்னோ பண்ணுறாரு உச்சும் கூட ஒரு மாதிரி உட்காந்துருக்கும் ஏன்னா எப்படியோ கிளாஸ் கேட்டுன்ருக்கோம் இல்லையா கிளாஸ் கேட்கறது நிதித்தியாசனம் கிளாஸ் முடிஞ்சு நீங்கள் ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் டிஸ்கஷன் பண்ணிக்கிறது நிதித்தியாசனம் பேசுறது எனக்கு நிதித்தியாசம் சாஸ்திரத்தை பேசுறது எனக்கு நிதித்தியாசனம் எல்லாம் நிதித்தியாசனம்தான் ஆனால் நீங்கள் ஃபார்மலாகவும் நிதித்தியாசனம் பண்ணலாம் இன்ஃபார்மலாகவும் நிதித்தியாசனம் பண்ணலாம் ஃபார்மல் நிதித்தியாசனம்னா என்ன ஒரு இடத்துக்கு போய் ஆலமரத்தடியில் அதுக்குன்னு போட்டு வச்சுருக்காங்க ஒரு பாய இடத்துன்னு போய் உட்காந்து எறும்பெல்லாம் வராத இடமா பார்த்து எல்லாம் ஒரு ஒழுங்கு பண்ணிட்டு அங்கே உட்காந்துட்டு நீங்கள் எல்லாம் நமக்கு உள்ள மெத்தேடு படி தியானம் பண்ணலாம் எப்படி இருந்தாலும் சரி நிதித்தியாசனம் பண்ணினா மனச நாம கட்டுப்படுத்தலாம் சொல்ற மனோ நிகிரா இங்க பார்த்துருக்கோம் தத்துவத்தோம் சமஹா சமக்கஹா மனோ நிகர சமம் அகக்கரண தண்டம் தமம் புறக்கரண தண்டம் அப்படின்னு படிச்சிருக்கோம் கைவல்ல நவநீதத்தில் இல்லையா இவ்வளவு தூரம் படிச்சு வச்சிருக்கோம் அதை சொல்றார் பாருங்க இப்போ திரும்ப ஆரம்பிச்சிருக்கார் ஏன்னா இவனுக்கு வந்து இனிமே வந்து ப்ராப்ளம் அஜாத்தியெல்லாம் சொல்லியாச்சு அத்வைதத்தை எல்லாம் சொல்லியாச்சு அமனிபாவத்தையும் சொல்லியாச்சு இதுக்கப்புறமும் வந்து மைண்ட் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கே சுவாமி இந்த இமோஷனல் ப்ராப்ளம் எல்லாம் அவ்வளவு தூரம் இருக்கு தாங்க முடியல அதை என்ன பண்றது அப்படின்னா உக்கார் ஒரு இடத்துல அப்படிங்கிற கீதையில் கிருஷ்ணர் நல்லா சொல்லிட்டார் இது போய் ஒரு இடத்துல உக்கார்ந்து பண்ணணும்ப்பான்ட்டார் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்றாரு பதினெட்டாவது அத்தியாயத்தின் அதுதான் சொல்றேன் தனியாப்போ யாருக்கும் தெரிய வேண்டாம் கொஞ்சமாக உடம்பெல்லாம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோ ஃபிட்டாக வச்சுக்கோ விடாமல் காலமரத்துல இருந்து இரு உலகத்தில் எந்த விஷயத்தை பற்றியும் கேட்காது அங்கே போகும்போது ரேடியோ தூக்கிட்டு போயிடாது வாட்ச்கூட வேண்டாம் ஒன்று தூக்கின்னு போயிடாது ஒன்று சம்பந்தமே இருக்க வேண்டாம் ஒன்னு எதை பற்றின நினைக்காம பிரம்மனையே தியானம் பண்ணு தச்சித்தனம் தற்கனம் அந்யோன்யம் தத் பிரபோதனம் ஏதேகபரத்வச்ச பிரம்மாபியாசம் விதுபுதா பிரம்மாபியாசம்னா என்ன நிதித்தியாசனம் தான் அோன்யம் தசடிக்கி திந்தோன் பிரச்சபர்து இந்த ஏகபரத்வம் என்ன சிந்தனத்வாரா ஏகபரத்துவம் பிரம்மாபியாசனா ஏகபரத்வம் பிரம்மாபியாசன்யோன்யம் பரத்வம் அது பண்ணணும்பா அப்படின்னு இதுக்கு ஸ்பெஷலா குவாலிட்டி டைம் கொடுத்து ஃபார்மலா உட்கார்ந்து படிச்சதை தியானம் பண்ணு மந்த அதிகாரிக்குறதில்லை அவர் என்ன பண்ணார் கர்மயோகமாக்கி விட்டார் கர்மயோகம் பண்ற மாதிரி வந்து உட்கார்ந்து கேட்டு அவர் சொல்லிட்டு இருப்பார் தத்துவமசி என்ன பண்றது அவர் வைராஜ்யங்கள் இவருக்கு உலகத்தில் வைராக்கியமெல்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது இன்னும் உலகத்தில் ஆசையெல்லாம் இல்லை எல்லாம் இல்லன்னா வேதாந்தம் உள்ளே போக மாட்டேங்க அதனால் என்னோடய சிரவணத்தையே ஒரு கர்மா மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு வந்து உட்காந்து அப்படி உட்காந்து கேட்டு என்ன ஏதாவது புரிஞ்சுதா சுவாமி கேள்விலாம் கேட்டாங்க சொல்லிக்கிட்டே இருக்கு கேட்டுகிட்டே இருக்கு கேட்டுகிட்டே இருக்கு நீங்கள் சொல்கிறது சரி நீ உங்களை நீங்கள் சொல்கிறத கேட்டு இவங்கெல்லாம் எல்லோரும் புரியறதை பார்த்து எனக்கு நல்லா இருக்கு சொல்லுங்க சொல்ல சொல்றதெல்லாம் கேட்கிறாங்கெல்லாம் புரியுது நினைக்கிறேன் நீங்க புரிஞ்சுதான் சொல்றீங்க அது சந்தேகம் இல்லை இல்லாட்டியும் இவ்வளவு நேரம் பேச முடியாது நானும் கேட்டுதான் இருக்கேன் ஆனால் எனக்கு புரியல ஆனாலும் பரவாயில்லை நல்லா இருக்கும் சொல்லுங்க பரவாயில்ல விட்டுவிடுப்பா இன்னும் மட்டுமா புண்ணியம் பண்ணிட்டு அது ஒரு சம்ஸ்காரமாயி ஒரு நாளைக்கு இருக்குது புரியாது சிரவணம் பண்ணுறாரப்பா கேள்வி மாத்திரம் கேட்டுவாங்க என்ன கேட்டீங்கன்னா அவர் எனக்கு கஷ்டமாக இருக்கும் ஆ என்ன நீங்கள் கேள்வி கேட்காதீங்க சொல்லிக்கிட்டே நீங்கள் எத்தனை மாண்டுக்கு எத்தனை பதினஞ்சு தடவை சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நான் கேட்கத்த எனக்கு ஒன்றும் வெளியில் போக பார்க்கணும் சுத்தணும் ஒன்றும் தெரியல ஆனால் நீங்கள் சொல்கிறது ஒன்றும் புரியவும் இல்லை ஆனால் அது கேட்குறேன் இப்படி ஒரு இது என்னன்னா இது ஒரு விசேஷமான வந்த அதிகாரி மத்திய அதிகாரி உத்தம அதிகாரி ஞாபகம் இவர் வந்து எல்லாம் வந்துட்டா விட்டுட்டு அப்புறம் ரிஷிகேஷ் போய் பார்க்கலாம் இந்த மாதிரி குரூப் எல்லாம் கொஞ்சம் முடிஞ்ச உடனே அங்கே பண்டாரா என்ன கீமா அங்கே என்ன போகலாம் போயிட்டு போயிட்டு இப்ப வந்து உலகத்தில் ஆசை இல்லை அதுதான் ஒரு விசேஷமான ஆள் அதனாலதான் ஹீன அதிகாரி மந்த அதிகாரி ஆனால் வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆயிடுவார் மத்தியம் அதிகாரி ஆவர் அப்புறம் வந்துடுவார் இப்போ உத்தம அதிகாரிக்கு நிதித்தியாசனம் அவசியம் இல்லை அதான் சார் உத்தம அதிகாரிக்கு ஞானம் வந்த மாத்திரத்திலேயே சாதன சதுஷ்டய சம்பத்தி பூர்ணமாக இருந்து ஒருவேளை அதில் குறையிருந்தால் அவரும் நிதித்தியாசனம் பண்ணி உத்தம அதிகாரி ஆகிட போகிறார் அதில் அமனிபாவம் புரிஞ்சுட போகிறது அவருக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லை அமனீபாவத்துக்கு நிகிரகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை சிம்பிள் நிகிரகம் போகும் ரொம்ப எஃபர்ட் எடுக்க வேண்டியதில்லை கொஞ்சம் யோசித்தாருன்னா போகும் அவர் புரிஞ்சு போயிடும் இந்த மனசோட சுவாவங்கள் இந்த சாஸ்திரத்தில் சொல்கிற வர்ணனைகள் அதெல்லாம் கேட்டவுடனே அது புரிஞ்சு போயிடும் அவருக்கு சீக்கிரம் அமனீபாவம்ங்கிறது விஷயம் தெரிஞ்சு போயிடும் மனஹா மிச்சானு ஆனால் இவருக்கு அப்படி இல்லை நான் எனக்கு இன்னும் இமோஷனல் ப்ராப்ளம் இருக்கு சுவாமி புரியுறது வேதாந்தம் புரியலேன்னு நான் சொல்ல மாட்டேன் நான் வந்து சுத்த சைதன்யந்தான் நாகம் பிராக்யா நாகம் விஸ்வஹா நாகம் தைகசகா எல்லாம் கிளீனாக புரியுறது ஆனால் மனசை வந்து ஏதோ ஒரு குறைவு தெரிஞ்சுகிட்டே இருக்கு அது அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு சொன்னால் அதோட நீ ஏன் உன்னை சேர்த்துக்கிறேன்னா அதுல வந்து என்ன பிரிக்க முடியல சுவாமி பிரிக்க முடியல மனச வந்து நான் பிரிக்க முடியாம கஷ்டப்படுறேன் மனசோட நான் ஒன்றி போயிடுறேன் அப்ப எனக்கு ஏதாவது வழி சொல்லுங்கன்னா ஆஹ மனசை பிரிக்கிறதுக்கு மனச ஒழுங்குபடுத்துறதுக்கு வழி சொல்லி தர்றேன் கேளு அப்படின்னு இப்ப சொல்றாரு இதுல மனசோ நிகராயத்தம் அபயம் சர்வயோகினாம் சர்வயோகினாம் அதாவது சில பேருக்கு மனசுக்கு சங்கராச்சாரிய ஒரு அழகான பாயிண்ட் சொல்ற மனசுக்கு வேறாகத்தான் நான் இருக்கேங்கிறது புரியுறது ஆனால் மனம் என்னோட சம்பந்தப்பட்டிருக்கேன் அதான் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை போடுற சிங்கராஜர் ஆத்மாவோட தொடர்புடையதாக மனசை கருதுகிறான் என்னோட என்னை சார்ந்துள்ள மனம் இப்படி என்னை பாடாய்ப்படுத்துகிறதே அப்படிங்கிறான் மனம் வந்து வேறு நான் வேறு என்பது புரிகிறது புரிந்தாலும் இந்த மனம் என்னை பாடாய்ப்படுத்துகிறதே அப்படின்னு சொன்ன இது தனக்கும் மனசுக்கும் சம்பந்தம் இருப்பதாக கருதுகிறான் இந்த மத்திய அதிகாரிக்கு பிரகாஷ விற்பி பிரி விற்பி அப்புறம் வந்து என்ன மோக விற்பி இந்த மூணு விற்பியோடைய அவனுக்கு ஸ்பரிசமே கிடையாது யாருக்கு ஜீவன் முக்தனுக்கு உத்தம அதிகாரின் அடைஞ்சுட்டான் அடைஞ்சாச்சு இனிமேல் அவன் சித்தனாயிட்டான் உத்தம அதிகாரி பிகேம் சித்தனாயிட்டான் மத்தியமிகாரி சித்த நாகன இவன் என்ன பண்றான் சம்பந்தம் இருக்கேன்னு சொல்றான் மனசு மிச்சான்னு தெரிஞ்சாலும் அந்த மிச்சா சம்பந்தம் பிரபலமாக இருக்கே பிரபலமா இருக்கேன் குறைக்கிறதுக்கு என்ன வழி சொல்லுங்க அதுக்கப்புறமும் அதனாலதான் மகான்கள் வந்து கடவுள்கிட்ட ஸ்லோகம் இறைவா என் மனசு இப்படி பேயா அழையறதே இது காடு மாதிரி இருக்கு இந்த காட்டுக்குள்ள நீ வந்துட வேட்டை ஆனே என்னுடைய உள்ளமாகிய காடு இந்த காட்டில் பெரிய பெரிய மரங்கள்லாம் இருக்கு பெரிய மிருகங்கள்லாம் இருக்கு இந்த உள்ளமாகிய காட்டுக்குள்ள இறைவா சிவபெருமானே நீ உள்ள வந்து வேட்டையாடி இந்த மிருகங்களை எல்லாம் கொல்ல மாட்டேயா சங்கராச்சாரியர் சிவானந்தர்களே சொல்லி வச்சிருக்க மாகச்ச அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தில் ஆஹ் இப்படி எல்லாம் பாடுறாங்க ஆதிசங்கரர் பாருங்க இவ்வளவு விஷயத்தை சொல்றவர் இதுக்கெல்லாம் வியாக்கியானம் பண்றவர் அது அப்படி ஸ்லோகம் சொன்னார் சங்கராச்சாரியம் சொன்னாலும் சொல்கிறாங்க எப்படியோ இருக்கட்டும் அது அவருக்கா இல்லை நைச்சியானு சந்தானம் சாதாரண மக்கள் உய்ய வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஸ்லோகங்கள் இறைவா கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ சம்பிராப்தே சந்நிஹித்தே காலே நகி நகி ரக்ஷதி காமம் குரோதம் லோபம் மோகம் தியாப்மானம் பசதி சோகம் எவ்வளோ சிம்பிள் பாட்டு பாருங்கள் இவ்வளோ தத்துவம் இருக்கு ஆத்மானூடாகூடிகூட நரகத்தில் வாட்டி எடுக்கப்படுவார்கள் ஆத்மஜானம் வேணும்னு இதை படிப்போம் மனசோ நிகராயத்தம் ஆச்சாரியார் சொல்றார் இப்படி இவர்கள் கருதுகிறார்கள் அதுக்காக அவர்கள் நிகிரகம் பண்ணணும் என்ன ஆகும் அவன் அதிகாரியா மாறிடுவான் மத்திய அதிகாரி உட்கார்ந்து கிரமமா கிருஷ்ணர் கீதையில சொன்ன மாதிரி கைவல்லோ பிஷத்துல சொன்ன மாதிரி விவித்த அப்படி ஒரு ஸ்லோகம் இருக்கேச அது அத்தியமேந்திரஸ்வருமியெல்லாம் நல்ல ஸ்லோகெல்லாம் விவிசனாசன பரவாயில்லை சமஷரீரா ஸ்லோகங்கள்லாம் வரும் எல்லாம் நிதித்தியாசனத்தை சொல்றது ஸ்ரத்தா பக்தி தியான யோகாதேஹி எல்லாம் மந்திரமெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தா நம்ம இந்த ஸ்லோகத்தை ரசிக்கலாம் அக மனசோ நிகராயத்தம் அபயம் அபயம் அபய ஸ்வரூபமாக இருக்கிற மனசை கட்டுப்படுத்துவதன் மூலம் உணர்ந்து கொள்ளப்படுவது என்னோட இல்லாட்டி அபய சத்தியத்துவ தியானம் பண்ணு அப்புறம் அடுத்தது என்ன இது ஒரு பிரயோஜனம் அபயம் அப்படிங்கிறது ஞான ஞானபலம் ஆத்மாவோடைய ஸ்வரூபமும் அபயம் அபயம் பிரம்ம அபயம் பிரம்ம சர்வயோகினாம் சொன்னால் என்ன அர்த்தம் இந்த இடத்துல இந்த சர்வயோகினாம்ங்கிற வார்த்தைக்கு சர்வேஷாம் யோகினாம் பொதுவாக போட்டு சிங்கராஜர் வச்சுங்க மந்த அதிகாரினாம் இல்லாட்டி என்ன பொதுவாக பண்ணணும் இங்கேயும் சர்வ யோகினா சர்வ யோகி பிகின்னு இருந்தது அது பயப்படுறாங்கன்னு சொன்னார் அவர்களுக்கும் இப்போது முப்பத்தி ஒன்பதாம் ஸ்லோகத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்கு தான் இங்கே பதில் இதுக்காக நீங்கள் யாரும் பயப்பட வேண்டாம் கஷ்டப்பட்டு அடையணுங்கிறதுக்காக பயப்படாதீங்கோ நீங்கள் மனசை கட்டுப்படுத்தினா இது உங்களுக்கு கைகூடும் அப்படி அர்த்தத்தில் சொல்கிறார் சர்வயோகி பிகினா இந்த சர்வ யோகி பிகினார் இங்கே சர்வ மற்ற அதாவது ஆத்ம தத் உத்தம அதிகாரிகளை தவிர மற்றவர்கள் சர்வயோகினாம் பயப்பட வேண்டாம் துவைதிகள் துவைத்த சத்திய புத்தியை உடையவர்கள் அவர்களும் இதை அடைய முடியுங்கிற மனசை கட்டுப்படுத்தினா இந்த உண்மையை தெரிந்து கொள்ளலாம் இது அபயம்ங்கிறது ஜீவன் முக்தி பலம் இந்த ஜீவன் முக்தியினுடைய பிரயோஜனம் ஒன்று ஒன்று ஞானத்தோட இது ஒரு வகையான ஜீவன் முக்தி ஜீன் முக்திங்கிறது என்னது பயத்திலிருந்து முக்தி அடைஞ்சுட்டான் ஒரு விஷயத்திலிருந்து முக்தி அடைஞ்சுட்டான் என்ன தூக்கத்தில அடைந்து விட்டான் அபயம் இதுல இன்னொரு விஷயம் இருக்கு சொல்லிட்டே இருக்கிறது இது பல தான் வர ஸ்லோகம் அப்ப நான் சொல்றேன் துக்கக்ஷயா துக்கக்ஷயம் துக்கம் கிடையாது ஒரு துக்கமும் இல்லை இவர் நிறைய இன்னும் விளக்கி சொல்ல போற நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் நல்ல தெளிவான ஞானம் ஒண்ணும் குறைவில்லாத தெளிந்த அறிவு துக்கம் இல்லாத தன்மை இது ஒரு பிரயோஜனம் பிரபோதான அர்த்தம் மாறாத அந்த மாதிரி இருக்கு அக்ஷயா சாந்தி ரேவ சிபோதா குறைவில்லாத அமைதி பிராந்த மனசம் குறைவில்லாத அமைதினா மற்ற அமைதினா எப்படி ரெண்டு பிரச்சனைக்கு இடையில வர்ற அமைதி வீட்டில இருந்து கிளம்புற போது அமைதி இல்லை கேம்ப்ல அமைதி கேம்ப் முடிஞ்சு போன உடனே தோன்றத அப்படி அப்படிலாம் இருக்காது சொன்னீங்கன்னா அப்புறம் கஷ்டமா அப்புறம் அடுத்த கேம்புக்கு வராதிங்க சொல்லுவேன் சாந்தி அங்கேயே இருக்கட்டும் அசாந்தி அக்ஷயா சாந்திகினர்த்தம் குறைவில்லாத அமைதி அழியாத அமைதி மற்ற அமைதியெல்லாம் எப்படிப்பட்ட அமைதி அழிகின்ற அமைதி இந்த ஞானத்தினால் கிடைக்கிற அமைதி இருக்கே அழியாத பேரமைதி அழியாத பேரமைதி இந்த ஞானத்தின் அழியாத பேர் இந்த ஞானத்தின் பயனாகும் சரி இனி அடுத்த ஸ்லோகம் பார்க்கலாம் இதுக்கு இடைவிடாத முயற்சி வேண்டும் போறம் வேண்டும் அடுத்த ஸ்லோகம் சொல்றே கேர்வத் மனசோ நிகர்து வேதே கு மனசோ நவேதே கௌடபாதாச்சாரியார் அமணிபாவத்தை உபதேசம் பண்ணிய பிறகு அதற்கு ஒரு பேர் கொடுத்தார் அஸ்பர்ஷ யோகா நிறைய பேருக்கு இது கஷ்டமாக இருக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அதை சுலபமாக்கிறதுக்கு நான் ஒரு சாதனை சொல்கிறேன் கஷ்டமாக இருக்கிறதுனால நான் ஒரு சாதனை சொல்கிறேன் உத்தம அதிகாரிக்கு நான் இத்தனை சொன்னதே புரியும் முப்பத்தொன்னாவது ஸ்லோகத்தில் இருந்து முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம் வரைக்கும் நான் சொன்ன கருத்தை உத்தம அதிகாரிக்கு போகிறோம் ஆனால் இந்த மத்தியம் அதிகாரிக்கு இந்த அளவு போராது அவனுக்கு இது சிரமமாக இருக்குது மத்தியம் அதிகாரி அப்புறம் வந்து அதம அதிகாரின்னு சொல்கிறது இல்லை மந்த அதிகாரி ஆர்ஹீன அதிகாரி அப்புறம் துவைத்திகள் எல்லாருக்குமே இது பயமாக இருக்கு இந்த வேதாந்தத்துக்குள்ள வந்தவங்களுக்கும் இதில் கொஞ்சம் பயம் ஏற்படுது நமக்கு இந்த சாதனையை பூர்த்தி பண்ண முடியுமா இதை முடிக்க முடியுமா இடையில் நமக்கு ஏதாவது விக்கினம் வருமோ என்னவாவது பண்ணிடுவோமோ என்னெல்லாமோ வரும் மனசுக்குள்ளே ஓடும் நமக்கு எல்லாம் எப்போவுமே எதை ஒரே மாதிரி போயின்னு இருக்குமா என்னெல்லாமோ யோசிக்கத் தோணும் முயற்சியை வந்து விடக்கூடாது அதுக்காக இப்போ சொல்லப்படுற அதனால என்ன சொன்ன மனசை நிகரம் பண்றதுக்கு உபாயம் சொல்லி தரப்பறேங்கிற மனசோ நிகர்த்தம் அபயம் சர்வயோகி நாம் அது பிரயோஜனத்தை சொன்னார் ஞான பலத்தை சொன்னார் ஏன் வச்சுங்க இந்த ஞானபலத்தை பற்றி இன்னும் விஷயமா பேச போகிறோம் எப்படி கொஞ்சம் கொஞ்சம் வரும் இப்போ ஒரு கதையை மனசில் வச்சுக்கிட்டு சொல்கிறார் விடாம முயற்சி பண்ணிகிட்டு இருக்க முயற்சியை நிறுத்தக்கூடாது இந்த மனசை கட்டுப்படுத்துகிற முயற்சியை மாத்திரம் நிறுத்தக்கூடாது ஏன் வச்சுக்கோங்க வியாபகாரிக சத்திய திருஷ்டியாக மைண்ட் அவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குது அதை வந்து நம்ம ஒரு புறப்பொருளாக நினைக்கிறது சுலபமாக இருந்தாலும் அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அது நம்ம ஞானத்தையே முழுங்குற அளவுக்கு கூட வேலை செஞ்சுட்டாலும் செஞ்சுடுமோன்னு பயம் இருக்கு ஆகையினால என்ன பண்றதுன்னு விடாதே விஸ்வாமித்ரனை பார்த்துக்கும் இல்லையா விஸ்வாமித்ரனை தான் கஜரி முகம்மதுலாம் சொல்லக்கூடாது விஸ்வாமித்ர விடவா விஸ்வாமித்ரன் எவ்வளவு ஆனார் ஒரு நாளும் அதே மாதிரி இதுக்கு ஒரு கதை சொல்ற வித்யாரண்ய சுவாம பஞ்சதிசில சொல்லியிருக்கார் இந்த கதை ஏதோ புராணக்கதைன்னு சொல்றாங்க இந்த புராணத்தோட சோர்ஸ் தெரியல அதாவது ஒரு பட்சி ஒரு பட்சி என்ன பண்ணிட்டு பக்ஷியினுடைய முட்டைகள் எல்லாம் கடலுக்குள்ளே தண்ணி அந்த அலை வந்து கடலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுத்து ஒரு பட்சி முட்டை இருந்துருக்கு கரையில் அது என்ன பண்ணிடுது இந்த அலை தண்ணி வந்து கடலில் இருக்கிற நீர் வந்து அந்த முட்டையில எடுத்துகிட்டு உள்ளே போயிடுது உடனே இந்த இந்த குருவிக்கு குருவி மாதிரி ஒரு பட்சி இந்த பக் கோபம் வந்துவிட்டு கடலை என்னோடய இதெல்லாம் தூங்கி போயிடுது அப்படின்னு சொல்லி ரொம்ப அபிமானம் என்னுடைய முட்டையை தூங்கி போயிடுத்து அப்படின்னு சொல்லி ஒரே இது போய் நமக்கு நமக்கு அந்த முட்டை சாதாரணம் அதுக்கு எவ்வளோ பெருசு அது அதோட குடும்பம் இல்லையா அதோட இருக்கும் அபிமான அப்ப என்ன நம்ம வந்து மனுஷங்க போனா பெருசா கவலைப்படுறோம் அதுக்கு அதோட பெருசு அந்த ஜீவனுக்கு அது என்ன பண்ணிது தன்னோட கூட்டத்தை எல்லாம் கூட்டு வாங்க எல்லாருமா சேர்ந்து இந்த கடலை வத்த வச்சுருவோம் உள்ளே முட்டையை எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பறவை எல்லாம் ஒரு குரூப்பா சேர்ந்து அது வந்து இந்த பட்சிகளுக்கு அருண் புரியு சொல்லி கருட பகவானை கூப்பிட்டார் அந்த கருடன் வந்து நிழலை காமிச்சாலே கடல் வத்தி அது பயந்து போய் சமுத்திர ராஜன் என்ன பண்ணான்னா முட்டையில வந்து வெளியூர் தான் இதுல என்ன தாற்பயம்னு கேட்டா எப்படி இந்த பட்சிகளெல்லாம் சேர்ந்து ரொம்ப ஆக்ரகத்தோட வத்த வச்சுடுவோம் சொல்லித்தோ அது மாதிரி நம்ம மனசு இது மனசா இது நம்ம மனசை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன சொல்றது இன்னும் இல்லாமல் இப்போ இந்த ஆசிரமம் இருக்கு நான் வந்து இவங்கள்ட்ட எல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் இது நிறைய இன்னும் பியூட்டிஃபிகேஷன் பண்ண வேண்டிய வேலை பெரிய வேலை அதுக்கே கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் ரூபா அவங்க போல் இருக்கு இது பண்ணணும் சொல்கிற ஒரு வார்த்தைக்கு அது பியூட்டிஃபிகேஷன் பண்ணினா மாத்திரம் போகிறமா மெயின்டைன் பண்ணணும் இல்லாட்டி நம்ம ரூம்கள் வாசலில் போட்டிருக்கிற மார்பிள் மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஏன்னா இதுக்கு ஆள் போடணும் அந்த ஆளுக்கு சம்பளம் கொடுக்கணும் அவன் வேலை செய்யறானான்னு பார்க்குறதுக்கு ஒரு சூப்பர்வைசர் போடணும் அந்த சூப்பர்வைசர் சரியா பார்க்கறானா இல்லையான்னு சொல்லி மேல இருக்கிறவங்க பார்க்கணும் அவங்க பார்க்கறாங்களா இல்லையான்னு நாம் பார்க்கணும் அப்புறம் எதுக்குன்னா சாமியார் ஒரு சாமியார் சம்சாரியான கதைத்தான் ஒரு உதாரணத்துக்காக சொல் இன்னும் நிறைய வேலை எல்லாம் இருக்கு பார்த்துட்டே இருக்கிறான் புல்லாம் உள்ளுக்குள்ள களை முளைச்சு கூட புல் அதிகமா இருக்கா களை அதிகமா இருக்கா தெரியல அது மாதிரி நம்ம மனசு இப்போ இதுக்குள்ளே களை அதிகமாக இருக்கா புல் இருக்கா சொல்லுங்க பார்ப்போம் நம்ம மனசு நமக்கே தெரியுமே என்ன தான் உள்ளுக்குள்ளே இருக்குது நம்ம வீடுகள்லாம் சில சமயம் நான் நேற்று கூட நினச்சிருந்தேன் இங்கே ஒரு ரூம் இருக்குது இந்த ரூம் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது இது ஒரு காலத்தில் தட்சிணாமூர்த்திக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு பாத்திரங்கள போக அதுக்காக வச்சுருந்த ரூம் அது இப்போ அதுக்குள்ளே எத்தனை கரு கருணாபாம் இருக்கோ தெரியல ஏன்னா இங்கே அதெல்லாம் சர்வசாதாரமாக வரக்கூடிய இடம் அது அதில் அதெல்லாம் எத்தனை நாளாச்சோ திறந்துங்கிறது இப்படி இருக்குது இப்போ வீடுகள்லாம் சில சமயம் சில ரூமு மாடி அட்டம் அப்படி இருக்கும் அதுக்குள்ளே என்ன கன்றாக இருக்கோ தெரியாது அது மாதிரி நம்ம மைண்டு அங்கங்கே மூடி வச்சுருக்கோம் நம்ம அந்தந்த இடத்த ஓப்பன் பண்ணால் தெரியும் என்னெல்லாம் குப்பை இருக்குது நல்லது இருக்குதுன்னு தெரியும் இந்த பக்கம் திறந்து விட்டால் பாரதியார் பாட்டு வந்தால் பரவாயில்லை அந்த பக்கம் திறந்தா திருக்குறள் இந்த பக்கம் திறந்தா பகவத்கீதை இந்த பக்கம் மாண்டியம் பிரகதாரண்யம் தைத்திரியம் இப்படி இருந்தா பரவாயில்லை தஸ் எஜுரே வசிரஹாரா அப்படி இருந்துட்டா பரவாயில்லை இது என்னன்னா இது ஆசிரம விருத்தி பக்தா விருத்தி சுவாமியாருக்கே இந்த கீதின்னா கிரேஸ்தனை சொல்லணுமா என்ன நான் சும்மா இதுக்காக சொல்றேன் நல்லவேளை எங்களுக்கு குருநாதர் கிடைச்ச நான் தப்பிச்சுட்டேன் இப்பவும் குருநாதர் கிருப்பையினால்தான் வண்டி ஓடுறது குருவன் நினைக்கலா போச்சு அவர் அவர் குருவார் நான் என் குருவோட குருவை நினைச்சிருக்காங்க கடைசியில யாரும் எந்த குரு நான் தான் ஆதி குரு உங்க குருவுக்கெல்லாம் குருவா இருக்கேன்பா உட்கார்ந்துருக்கார் அதனாலதான் சமாளிச்சுருக்கேன் எல்லாம் அவர் பார்த்துக்கிறாருங்கிற ஒரு எண்ணம் அது நல்ல ஒரு பலம் இல்லையா அவர் பார்த்துக்கிறார் நடக்கணும்னா நடக்கட்டும் இப்போ இந்த மனசு எப்படி சரி பண்ணுறதுங்கிற போது இந்த உத்ஷேக அது மாதிரி விடாமல் சாதனை பண்ணணுங்கிற அதெல்லாம் சொல்ல போகிறார் இன்னும் நிறைய விளக்கங்கள் எல்லாம் தரப்போகிறார் ஆக உத்ஷேக உததேகே எத்வத்து குஷாக்ரேணேக்க பிந்துணா குஷாக்ரேன குஷாக்ரேன ஏக்க பிந்துணா உததேகே உத்ஷேகா எத்வத்து அபரிடையிட்டு எப்படி பறவையானது உததேக உத்ஷேக உத்ஷேகம் உத்ஷேக எடுத்து எடுத்து வெளியில போடுது நினைக்கிறது இது பண்றது சொன்ன நான் நினைக்கிறதுன்னு அர்த்தம் இது கரையில் வந்து இப்படி நினைக்கிறது தொட்டு தொட்டு தண்ணி புள்ள இது பண்ணி அந்த புல்லை குஷாக்ரேனைக்க பிந்துனா உதகேகே உத்ஷேக உ அதாவது கடலில் இருக்கிற ஜலத்தை வெளியில் எடுத்து எடுத்து வத்த வைக்க செய்கிற முயற்சி எப்படியோ எத்வது எப்படியோ தத்வத்து அப்படி அபரிக்கேதா அழுத்துக்காமல் சரிச்சுக்காம ஒன்னும் அது சலிக்கிறதே இல்லையா இந்த பறவைகள் சரி கொஞ்ச நேரம் எடுத்து போட்டோம் போய் டிஃபன் சாப்பிட்டு போல இது இந்த முட்டை வர்ற வரைக்கும் விடுறது இல்லைன்னு பண்ணிட்டு இருக்குது அதுக்கு அவ்வளவு தூரம் பண்றது ஆகையினால என் பரிகேதான என்ன அர்த்தம் விடா ரொம்ப துக்கம் அபரிக்கேதான கொஞ்சம் கூட துக்கப்படாம ஐயோ இப்படி இருக்கு இதுல ஒரு நல்ல வார்த்தை இருக்கு மனசு இப்படி இருக்கேன்னு வருத்தப்படாம மனசரி பண்ணுங்க வார்த்தை மனசு இப்படி இருக்கேன்னு வருத்தப்பட்டு பண்ணாத மனசை முடியும்னு நினைச்சுக்கிட்டு வருத்தப்படாம மனசரி பண்ணு என்ன அழகான வார்த்தை பாருங்க கொஞ்சம் கூட டயர்ட்லஸ் இல்லாம டயர்லெஸ்லி சொல்றாங்க விடாம டயர்லெஸ்லி டீச்சிங் போடுறாங்க வார்த்தை பண்ணணும் போது சந்தோஷமா பண்ண அதுலேயே பாதி செய்ய பகவான் என்ன மனசை சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு அது நல்ல முதல்ல எனக்கு மனசை ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு சக்தி கொடுத்துட்டார் அதில் இருக்கிற ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தியை கொடுத்துட்டார் அதுவே நான் பண்ணின புண்ணியம் நிறைய பேருக்கு அதுவே கிடைக்கலை ஆகையினால் நான் அதை சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக சரி பண்ணேன் பா நிச்சயமாக நீ வெற்றி அடைவாய் மனசோ நிகிரகா கர்த்தவியா அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிற இப்படி பண்ண ஆரம்பிச்சான இடைஞ்சல் என்னன்னு அப்போ தான் தெரியும் அப்படிங்க நீ மனசை கட்டுப்படுத்த ஆரம்பித்தாதான் கட்டுப்படுத்துகிறபோது உனக்கு என்னெல்லாம் ப்ராப்ளம் இருக்குது டிஃபிகல்ட்டிஸ் இருக்குதுன்னு உனக்கு புரியும் அதை நீ கிளாசிஃபை பண்ண முடியும் நான் அதை கிளாஸிஃபை பண்ணி உனக்கு சொல்லித்தரேன் அதை பிரித்து சொல்லித்தரேன் என்னெல்லாம் விக்னங்கள் இருக்குங்கிறத சொல்கிறேன் நாளைக்கு சொல்கிறேன்னு ீஸ்வரோ குருராமவெகா தட்சிணா மூர்த்தே நமயேயனேன் அனந்த ஜன்மங்கண்ட மெய்யுக்குமான்றம் காணேன் திருவடீ போற்றி போற்றி மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரவே ஹரி ஓம் ஆதிகுநாஸ் ஜெகன்மாதாஸ்வரி